மேவ மாதமே ேவியம் மேவெவ நமோ விதையயக்கூஷ ஷிபியோ மஹோ நமோ குருபியோபி பிரானோவீ ஓம் பூர்ணமத பூர்ணமி பூர்ணமுதாய அவசிஷியா இந்த சாந்தி பாடம் வேதாந்தத்தினுடைய சாரத்தை எல்லாம் கூறுவதனால பல கோணங்களில் இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் கடைசியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறது ஆதிசங்கரருடைய உரை பகுதி இது தோண்ட தோண்ட இதுக்கு சப்கமெண்ட்ரி வார்த்திகம் வார்த்தைகத்துக்கு இருக்கக்கூடிய டீக்கா டிப்பணின்னு பார்த்தா ஊற்று மாதிரி வந்துட்டே இருக்குது அதனால் எங்கேயாவது ஒரு இடத்துல இதை ஸ்டாப் பண்ணாமல் நம்ம ஈசாவாசத்து கூட என்ட்ரு பண்ண முடியாது ஆகையினால் நான் இந்த பாஷ்ய வாக்கியங்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் காலையில் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வந்தோம் கடைசியில் பார்த்தது வந்து பூர்ணசிய பூர்ணம் ஆதாய பூர்ணசியங்கிற வார்த்தைக்கு சங்கராச்சாரியார் காரியாத்மனஹா பிரம்மனஹா காரியாத்மாவாக இருக்கக்கூடிய பிரம்மத்திடம் இருந்து இந்த ஜெகத்தை காரிய பிரம்மன் சங்கராச்சாரியார் இந்த ஜகத்து காரிய பிரம்மன் ஆஹா ஜகத்தை பார்க்கிற போதே பிரம்மனையும் பார்க்கிறோம் ஆகையினால பிரம்மனையும் ஜகத்தையும் நம்மளையும் சரீரத்தையும் சேர்த்தே அனுபவிச்சுட்டு இருக்கோமோ ஜத்தையும் பிரம்மனையும் சேர்த்தே தான் அனுபவிச்சுருக்கோம் கயிறையும் பாம்பையும் சம காலத்தில் அனுபவிக்கிறோமா வேற காலத்தில் அனுபவிக்கிறோமா சம காலத்துல தான் அனுபவிக்கிறோம் தங்கத்தையும் நகையும் நகைய பார்க்கிற காலத்துல தங்கம் இல்லை தங்கத்தை பார்க்கிற காலத்துல நகை இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி பிரம்மனை பார்க்கிற காலத்துல ஜெகத் இல்லை ஜெகத்தை பார்க்கிற காலத்துல பிரம்மன் இல்லையு சொல்ல முடியாது இந்த திருஷ்டாந்த வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும் வேற்றுமையை பார்க்குற காலத்தில் ஒற்றுமையை பார்க்கறது இல்லை ஒற்றுமையை பார்க்கிற காலத்துல வேற்றுமையை பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஒற்றுமையை பார்க்கிற காலத்திலையும் வேற்றுமை இருக்கு வேற்றுமையை கவனிக்கிறது இல்லை காலத்துல இருக்கு நாம அதை கவனிக்கிறது வேற்றுமையை கவனிக்கிற காலத்திலையும் ஒற்றுமை இருக்கு ஒற்றுமையை நாம கவனிக்கிறது கவனிக்கிறதுக்கியம் அதனால தான் அனுபவத்துக்கு பிரயத்தனம் பண்ணக்கூடாதுங்கிறோம் பிரயத்தனம் பண்ணுமே தவிர ஞான நிஷ்டைக்கு முயற்சி பண்ணணுமே தவிர பிரம்ம அனுபவத்துக்கு பிரயம் பிரம்ம அனுபவம் ஆத்ம அனுபவம் வார்த்தை ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் ஆத்மா அனுபவமும் அநாத்ம அனுபவமும் சமகாலத்திலேயே இருக்கிறது நாம் அனாத்மா அனுபவத்தை கவனிக்கும் போது ஆத்மானுபவத்தை கவனிப்பதில்லை ஆத்மானுபவம் அனுபவ ரூபமா தானே இருக்கா நான்கிறது அனுபவம் தானே ஆத்மானுபவத்தை கவனிக்கும் போது அனாத்மானுபவத்தை நான் கவனி வார்த்தை போடுறேன் அனுபவங்கிற வார்த்தை போடுறேன் அதே மாதிரி பிரம்மா அனுபவம் ஜெகத அனுபவம் ரெண்டும் சமகாலம் இதை மறந்துடும் கூடாது ரெண்டும் சமகாலங்கிறத தெரிஞ்சு இதுதான் சம்பிரதாயம் இங்குதான் ஜாக்கிரதையா இருக்கு என்ன அத்வைத்த போயிட்டீங்கன்னா துவைத்த அப்படிம்பாங்க அத்வைதம் தெரியாது அத்வைத்தில இருக்கிற போது துவைத்தம் தெரியாதுன்னு சொன்னா அந்த சொற்கள் எவ்வளவு தூரம் உண்மையானதுன்னு விசாரம் பண்ணணும் ஏதோ பழக்கத்தினால சாதாரணமா சொல்லலாம் ஆனா கவனிச்சு பார்த்தா ரெண்டு கால பே கிடையாது கவனிக்கிறதுலதான் தவிர அது வந்து காலம் வேற கிடையாது ஒரே நேரம் தான் காரிய பிரம்மன் ஜெகத்தை நிருபாதிக பிரம்மனை வந்து காரண பிரம்மன் சங்கராஜர் நிருபாதிக பிரம்மன் காரண பிரம்மன் போக ஆரம்பிச்சா பெருசு ஆகிடுவா பேசாம இருக்கேன் பரபிரம்மன் காரணாத்மிகா திரிகுணாத்மிகா மாயாமி உபாதான காரணாத்மிகா திரிகுணாத்மிகா மாயா அப்புறம் வந்து என்னன்னா இதெல்லாம் இருக்கு சுத்த பிரம்மன் இருக்கு அப்புறம் மாயா இருக்கு மாயா பிரதிபிம்பை இருக்கு அதை சேத்தா ஈஸ்வரன் இருக்க அப்புறம் வந்து சுத்த சைதன்யம் பிளஸ் அவித்யா அவித்யா பிளஸ் அவித்யா பிரதிபிம்ப சைதன்யம் ஜீவன் இத்தனையும் நீங்க இதுல எல்லாம் பூர்ணசிய பூர்ணம் ஆதாயு சொல்ற போது தெரிஞ்சுக்கணும் பூர்ணம் ஆதாயன்னு சொன்னா என்ன அர்த்தம் பூர்ணசிய பூர்ணம் ஆதாய சொன்னா பூர்ணசிய இந்த இடத்துல என்னன்னா அலை ரூபமாக இருக்கும் நீரிலிருந்து அலை ரூபமாக இருக்கும் தண்ணீரிலிருந்து ஜல இருக்கும் தரங்கத்தின் பாஷையை மாற்றி போடுறேன் அவ்வளவுதான் ஜல ரூபமாக இருக்கும் தர தரங்கம்னா அலை அலை ரூபமாக இருக்கும் நீரிலிருந்து சங்கராச்சார காரிய பிரம்மத்திடம் இருந்து நம்ம சிம்பிள் பாஷையில போனா ஜகத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் போனோம்னா நாம ரூபத்திலிருந்து நாம ரூபத்திலிருந்து பூர்ணம் ஆதாய பூர்ணம் பூர்ணத்வம் ஆதாய ரொம்ப ஜாகிரதார் அந்த பூர்ணத்திலிருந்து பூர்ணத்வம்னு எடுத்துக்கிறார் அந்த நாம ரூபங்களிலிருக்கும் பூரணத்தை எடுத்துக்கொண்டு அர்த்தம் சொல்றார் பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்த பிறகுனா என்ன அர்த்தம் இந்த பூர்ணம் வியாபிச்சிருக்கிற ஜகத்துல இருந்து பூர்ணத்தமாத்திரம் கவனிச்சு அர்த்தம் ரொம்ப அழமா இருக்குற இந்த நாமரூப கர்மாத்மக்க இருந்து பூர்ணத்துவம் ஆதாய அந்த வியாபகமான பூர்ணத்வத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு கிரகித்வா கிரகித்வான்னா என்ன அர்த்தம் அந்த ஒற்றுமையாக இருக்கின்ற ஒன்றாயிருக்கின்ற ஆத்மஸ்வரூப ஏகரசும் நிச்சா மாறி என்னெல்லாம ரூபங்கள்லாம் எடுக்கிறது ஆபாத்திய புரிஞ்சு ஆபாத்திய எதுன்னு கண்டிஷன் போட்டார் வித்யா அறிவான் ஒன்னு பிசிக்கலா கிடையாது இது ஜபமோ தியானமோ கர்மாவோ சோசியல் சர்வீஸோ ஒண்ணும் கிடையாது இதுக்கு என்ன பண்ணணும்னா ஆராய்ச்சியினால் பெற்ற அறிவால் ஸ்ரத்தா பக்தியோடு செய்யப்பட்ட விசாரத்தினால் பெற்ற அறிவால் குருவுடைய உபதேசத்தை கேட்டதினால் பெற்ற அறிவால் அதுக்கெல்லாம் அது ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால் பெற்ற அறிவால் அப்படிலாம் போடும் ஈஸ்வரானு பும்சா அத்வனுடைய அருளால் பெற்ற குருநாதனு உபதேசமாகியா அருளால் ஆதாயம் ஆகியன வித்தியினால் எல்லா காலம்பற பார்த்தோம் அப்புறம் அவித் அவித்மாத்த உபாதிசம் பூத மாத்திரோபாதிங்கிறதுக்கு ஒருத்தர் சொல்றார் காரிய கரண சங்காத்தம் பூத மாத்திரோபாதிங்கிறது காலையில் சொன்னேன் ஸ்தூல சூக் ஷரீரம் சொன்னேன் காரிய கரணம்னா என்ன அர்த்தம் பாடி மைண்ட் காம்ப்ளக்ஸ் ஆங்கிலத்தில் சொல்றோம் அதீரம் ஸ்தூல சூக்ம ஷரீர சம்பந்தம் சம்சர்கஜம் இது மிச்சா சம்பந்தம் வாஸ்தவமான சம்பந்தம்னா நம்ம பிரிக்கவா முடியும் நமக்கும் நம்ம உடம்பு மனசுக்கு இருக்கிற சம்பந்தம் பொய்யான தொடர்பா உண்மையான தொடர்பா நம்ம அனுபவத்தை பார்த்தா ரொம்ப சத்தியமா இருக்கு சுவாமிதான் சத்தியமா இருக்குனாலும் அறிவுக்கு அசத்தியமா அறிவுக்கு அறிவுக்கு வந்து அது உண்மை அல்ல அனுபவத்துக்கு இந்த உடம்போட இருக்கிற சம்பந்தம் உண்மை அனுபவத்துல இந்த உடம்புக்கு மனசுக்கு நமக்கு இருக்கிற சம்பந்தம் உண்மை சத்தியம் ஆனா இந்த சாஸ்திரத்தினால தெரிஞ்சுக்கிற விசாரத்தினால தெரிஞ்சுக்கிற அந்த விஷயத்த அறிவுக்கு பொய்யா எனக்கும் என் உடம்புக்கும் மனசுக்கு இருக்கிற சம்பந்தம் உண்மையா பொய்யா அதுதான் ஜாகிரதையா அது ஞாபகத்திலே இருக்கணும் எனக்கும் என் மனசுக்கும் இருக்கிற சம்பந்தம் வாஸ்தவம் இல்லை மித்யா எனக்கும் என் உடம்புக்கும் மனசுக்கு இருக்கிற சம்பந்தமே வித்யா சம்பந்தம்னு சொன்னா இந்த சரீரத்வாரா இருக்கிற பந்துக்கள் பந்து மித்திர களத்ராதிகள் எல்லாத்தையும் போட்டுட்டான் ஆதிபதம் போட்டுட்டான் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அதுக்கப்புறம் பந்து மித்ர புத்திர களத்ராதிகள் இத்தனை சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் கேத்திர சம்பந்தம் தார சம்பந்த புத்திர சம்பந்தம் இது மித்யா சம்பந்தம் அந்த சம்பந்தத்தை மித்யா என்று சொல்லவும் வேண்டுமா அகங்காரத்தோட இருக்கிற தாதாத்யமே மித்யா தாதாத்மியம் சொன்னா தாதாத்மியம் வார்த்தையை கவனிக்கணும் அகங்காரத்தோட எனக்கு இருக்கிற ஐடென்டிபிகேஷன் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளக் இருக்கிற ஐடென்டிபிகேஷனே வந்து அன்றியல் புரிய முடியறது இந்த சம்பேத்த உணர்ச்சி மயமா ஆயிடுறது உடல் மயமா ஆயிடுறது ஜாதகத்தை எடுத்து எப்படி இருக்கும் சொல்லுங்க உறுப்பிடு வேணாம் எல்லாம் பயம் இன்னைக்கு ஒருத்தர் போன் பண்ணி சொல்ற சுவாமி ரொம்ப கஷ்டமா இருக்கு பயமா இருக்கு எல்லாம் நிறைய அவங்க சொல்றதெல்லாம் நம்ம எல்லாம் இங்கே சௌக்கியமாக இருந்துட்டு இருக்கோம் நிறைய கம்பெனிகள் எல்லாம் ஆளை வெளியில் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க ஏதோ இப்போ ஒரு சொன்னார் நம்ம நம்ம கூட இந்த வீடியோலாம் எடுக்கிறார் அவர் தான் சொல்றார் பாண்டியமணி சொல்றார் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ஏழு மில்லியன் பீப்புளுக்கு வேலை போறதான் செவன்ட்டியா செவன் மில்லியனா தெரியல செவன் மில்லியன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு எழுபது லட்சம் எண்பது லட்சம் பேர் அத்தனை பேருக்கு வேலை போகிறது தான் உலகம் முழுக்க சாதாரண நாட்கள்ல ஹைலி பெய்டு ஜாபே இல்லைனா ஏதா கொஞ்சமாக ஜாப்பாக போடு சோராக போடுதான் டோட்டலாகவே இனிமே ரூபாய் வர்றபோது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரப்போறது ஆமா எல்லாருக்கும் என்னன்னா ஒரேடியா வரணும்னா ஒரேடியா போறதே என்ன பண்றது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இப்போ இங்க கிளாஸுக்கே நீங்க எல்லாரும் வரும்போது ஒரே நேரத்திலேயே எல்லாரும் வந்துட்டீங்க ஒரு ஒருத்தரா மெதுவாக பைய தூக்கிண்டு பேசிண்டு அப்படியே அங்கே இருந்து பூர்ணச பூர்ணமாதாய பேசினீங்களோ என்ன பேசினீங்களோ தெரியாது இன்னைக்காவது முடியுமா இந்த கிளாஸ் பூர்ணமாதாய அங்கிருந்து அப்படியே பேசிட்டு வந்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து பார்த்து ஃபேன் எப்படி இருக்கு எங்கே இருக்குன்னு பார்த்து உட்கார்ந்து பக்கத்தில் இருக்கிறது சீட்டில் உட்காராத ஆள் இல்லை பையன் ஒன்று வைக்கிறது என்னவோ பண்ணி சும்மா நானா கற்பனை பண்றேன்னு வச்சு உங்களேன் நீங்க கிடையாது அதெல்லாம் வச்சு உட்கார்ந்து எல்லாம் ஆனால் இப்போ கிளாஸ் முடிஞ்சவுடனே ஒரு ஒருத்தராக மெதுவா போக போகிறீங்களா என்ன கிளாஸ் முடிஞ்ச உடனே என்ன எல்லாம் டக்குன்னு எதிர்த்து எழுந்து வேகமாக அங்கே போய் பார்த்தா அங்கே அப்படியே மோதின்ட்டுருக்கணும் கொஞ்சம் போங்க போங்க அங்கேயே நின்று ரெண்டு பேரும் பேசினார் முதல்ல நகருங்க ஒன்று இந்த பக்கம் வந்து பேசுங்க அங்கே போய் பேசுவோம் நடுப்பு மிக்காய் சொல்கிறோமா இல்லையா அது மாதிரி தான் பணமா திருவள்ளுவர் அப்படி தான் சொல்லியிருக்கார் இதுக்கு பேரு ஆதி பௌத்திகம் ஆதி பௌத்திக் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் போறதும் ஆக எதுக்கு சொல்றேன் இந்த வித்யா பூத மாத்திர உபாதி சம்சர்கம் ஆச்சாரியனுடைய வாக்கியம் பூத உணர்ச்சிக்கு காரணம் உடல் மனதோடு நமக்கு இருக்கும் தொடர்பு தொடர்பு மிச்சியான அவர் சொல்ல சொல்ல ஆச்சாரியால் அந்த மனசுல வச்சுதான் சொல்றார் கிருஷ்ணர் அழகா சொன்னார் பதிமூணாம் அத்தியாயத்தில் யாவத் சஞ்சாயத்தை கிஞ்சித் கஷேத்ஜம்யோகாத் தத்வித்தி பரதருஷபடுத்தி பார்த்து இந்த உலகத்துல தோன்றுகிற அசைகிற அசையாத பொருட்கள் எல்லாம் இந்த கஷேத்திரனுடைய ஏற்பட்ட சம்பந்தம் தான் க்ஷேத்ரேத்திரஜம்யோகாத் தத்வித்திபரதருஷப மகாபூதானஹாரியமேவ இந்திரியசைக்கஞ்ச பஞ்சச்சேந்திரியகோச்சரா இச்சா துவேஷ சுகம் துக்கம் சங்காதேதனா திருதின சவிகாரமுதாஹம் இந்த ஸ்லோகமெல்லாம் நீங்கள் கீதை ஒன்று இருந்தாலே போறும் கீதா சுகீதா கர்த்தவியா கிம் அன்யை சாஸ்திர விஸ்தரை அது ஞாபகத்தில் இருந்தாலே போறும் ஆனால் அதெல்லாம் இது படிக்கிற போது அது மனசுக்கு எனக்கு தோன்றுது அது அந்த சம்சர்கஜம் அந்நத்வ அவபாசம் இதெல்லாம் காலையில் சொன்னேன் இந்த அந்நிய அவபாசம் திரஸ்கிருத்திய நான் பழைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன் பரமார்த்தான் சுவாமிஜியில் படித்தது அங்கே எழுதியிருக்கேன் திரஸ்கிருத்தியில ப்ரிதக் கிருத்திய அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன் எல்லாம் மறந்தே போச்சு ப்ரித்த கிருத்திய இன்னும் சொல்லுவதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் இப்படிதான் பார்த்தேன் பூர்ணம் இஸ் ஈக்குவல் டு சாமானிய விசேஷ ரஹிதம் சாமான விசேஷ ரஹிதம் ஆசிரமம் ஆரம்பிச்சு ஆசிரமப்பட்டு படிச்சதை ஞாபகம் இல்லை சாமானிய விசேஷ ரஹிதம் பரவாயில்ல மரப்பிலும் ஓத்துக்கொள்ளல் ஆகும் தப்பிச்சுக்கலாம் சாமானிய விசேஷ ரஹிதம் இன்னொன்னு எழுதியிருந்த வியாப்த அவருத்த ரஹிதம் ரொம்ப ிக சாமானய விசேஷ ரம்ூர்ணம் பூர்ணம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அது சாமான்யம் விசேஷம்ங்கிறத கடந்தது சாமான்யமா இருக்கு நம்ம சொல்றோம் உண்மையிலேயே சாமானிய விசேஷ ரஹிதம் அதை பார்த்தோன்னா இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது காரண காரிய ரஹிதம் தர்மா தர்ம அத்தீதம் தர்மா தர்ம விவர்ஜிதா ஜெய் நம லலிதாசாஸ்திர சொல்றோம் திரஸ்கிருத்திய திரஸ்கிருத்தியன்னா ப்ரிதக்ய வித்யா போட்டுக்கணும் வித்யா அவித்யா கிருத்தம் அந்யத்வ அவபாசம் அப்படி போட்டால் நான் உங்களுக்கு இதை வந்து அப்படியே டைப் பண்ண சொல்லியிருக்கேன் அதை அப்படியே இந்த பாஷ்யத்தை கொடுக்குறேன் யாருக்கெல்லாம் சம்ஸ்கிருதம் தெரியுமோ அவங்களுக்கு மாத்திரம் அதை கொடுக்குறேன் அதை நீங்கள் அப்புறம் எப்படி பண்ணுவோம் பண்ணிக்கிறோம் அந்ந அவசம் திரஸ்கிருத்திய ப்ரிதகிருத்திய பூர்ணமேவ பூர்ணமேவங்கிறது மந்திரத்தில் இருக்குது பூர்ணமேவிஷன் சொல்றாரு பூர்ணமேவ்வல் அனந்தரம் அபாஹ்யம் பிரஜான ஹன ஏகரஸ்வாவம் கேவலம் பிரம்ம அவசிஷே முடிச்சுட்டார் பூர்ணமேவங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அனந்தரம் அனந்தரம் ந என்ன நிரந்தரம் அந்தரம் நாஸ்தி ந அந்தரம் அனந்தரம் பிரிவு இல்ல பிளவுபடாது தேசத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் காலையில சொன்னேன் வியாவிரத்தம் எதுல இருந்தும் உண்டாகலேன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு ஒரு ஆச்சாரிய சொன்னார் எந்த இடத்திலிருந்து உற்பத்தி ஆகல எந்த காலத்திலிருந்து உற்பத்தி ஆகல எந்த பொருள் இருந்தும் தோன்றாதுன்னு ந தேசத்தா ந காலத்தா ந வஸ்துதா நித் வியாவிறம் அனந்தரம் அந்தரம்னண்டம் அர்த்தற்றம் இந்த காரணக்காரியத்தைக்கி வச்ச பிரஜான கன ஏகம் தூய உணர்வு தூய உணர்வு என்கின்ற ஒன்றே பிரஜானகன ஏகரசம் கேவலம் பூர்ணமேவ இந்த ஏவகாரத்துக்கு கேவலம் கேவலம் பூர்ணமே பூர் கேவலம் பிரம்மன்னு போட்டுட்டார் கேவலம் பிரம்ம பூர்ணம் ஏவகாரத்துக்கு தனியாக கொடுக்கலை நம்ம போட்டுக்கணும் கேவலம் பூர்ணம் பூர்ணம் இஸ் ஈக்குவல் டு அனந்தரம் ஏவ கேவலம் அவசிஷே அதுக்கு பதில் நிறுத்திட்டாரு கேவலம் அவசிஷ்யே அவசிஷ்யத்தை எஞ்சி இருக்கிறது இது ஞானத்தோட பலன் பூர்ண ஜோட இருக்கான் சங்கராச்சாரியார் என்ன பண்றார் இது மந்திரத்தோட எல்லா மந்திரத்தினுடைய சம்மரின்னு விட்டார் இதுவரைக்கும் சொன்ன மந்திரங்களுடைய சம்மரி தான் இந்த மந்திரங்கிறார் ஆகவே இது அஞ்சாவது பிரகதாரண்ய கோபரிஷத்துல அஞ்சாவது அத்தியாயத்துல இந்த மந்திரம் வர்றதுனால இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இதை சாந்தி பாட்டமா உபனிஷதங்கள்ல கையாளப்பட்டாலும் இது நான்கு அத்தியாயங்கள்ல பிரகதாரண்ய கோபரிஷத்துல சொல்லப்பட்ட நான்கு அத்தியாயங்கள்ல சில மந்திரங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து எங்க உபக்கிரமும் எங்க உபசம்ஹாரம் எல்லாம் கனெக்ட் பண்றார் சங்கராஜர் பண்ணி அதனுடைய சாரம் தான் அடுத்த இன்னொரு பேராகிராஃப்ல இதை விளக்கி சொல்றாரு அதை நான் சுருக்கமா சொல்லிடுறேன் பூர்ணமதாக்கு சங்கராச்சாரியார் சொன்ன விளக்கம் இந்த அளவிலே நிறைவு பெறுகிறது ஆனால் இன்னொரு கருத்து இருக்குது அதையும் சொல்லி முடிச்சு விடுறேன் அவர் ரொம்ப அழகாக முடிச்சிருக்காரு அவர் இந்த மந்திரம் ஞாபகம் இருக்கணும் அளவுக்கு அட்லீஸ்ட் இந்த மந்திரமா ஞாபகம் இருக்கணும் பிரம்மவா இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் உபனிஷத்து எவ்வளோ தூரம் மனசில் இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் புரியும் அதனால தான் சந்யாச வாழ்க்கையாக கொடுத்துருக்கு சன்னியாசத்தை வாங்கிட்டு உபனிஷதங்களை மனப்பாடம் பண்ணி அந்த உபனிஷத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சு அந்த தெரிஞ்ச அர்த்தத்தை தியானம் பண்ணி இந்த வாழ்க்கை வேண்டாமா சந்நியாசத்தை வாங்கிட்டு என்ன பண்ற நிறைய பேருக்கு சன்னியாசத்தினால என்ன பிரயோஜனம்னே புரியல சன்னியாசம் எதுக்கு பர்பஸே புரியல சன்னியாசம் பர்பஸ் என்ன சன்னியாசத்தில் பண்ண வேண்டியது என்ன சன்னியாசத்தினுடைய பிரயோஜனம் என்ன சன்னியாச ஹேது சன்னியாசர்ம சந்யாசிய பிரயோஜனம் போட்டுள்ளாங்க தப்பே இல்லை இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நிறைய பேருக்கு சன்னியாசம் வாங்கிகிட்டே அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை அதான் கஷ்டமாக இருக்குது நமக்கு நான் இதுக்காக யாரையும் இதாக சொல்லலை இங்கே யாராவது சன்னியாசம் கிடைக்குது அவங்களும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் தெரியும் விஷயம் தெரியும் நிறைய பார்க்குறோம் வாழ்க்கையவே எல்லாத்தையும் விடு வந்து சன்னியாசத்தோட லட்சியம் என்னங்கிறது ஞாபகம் மறந்து போயிடுச்சுன்னு சொன்னால் ஏதோ பாப்பம் தானே வேலை அர்த்தம் இல்லையா அப்படி நான் நினைக்கிறேன் இல்லாட்டியும் பிரயோஜனம் கிடைக்கலன்னு வச்சுங்களேன் சந்யாசம் வீணா போயிடுமே வந்து சந்யாசம் ரொம்ப கஷ்டம் அம்மா அப்பா வீடு உறவு இதெல்லாத்தையும் விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு இந்த வாழ்க்கைக்கு வர்றதே பெரிய அதிசயம் இந்த வாழ்க்கைக்கு வந்து இந்த வாழ்க்கையில என்ன பண்ணணும் அதனாலதான் இவ்வளவு சன்னியாசம் வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஞான நிஷ்டை அடையறத்துக்கான காலம் நிறைய தேவைப்படுது அதுக்குன்னு உழைக்க வேண்டியது நிறைய தேவைப்படுது அதாவது இந்த பிரகதாரண் கோபத்தில் ஒரு போர்ஷனே இருக்கு சன்னியாச பாஷ்யம்யார் சன்னியாசத்தை சன்னியாசத்தை வந்து அதுக்கு சன்னியாச பாஷ்யம் அந்த போர்ஷன் அதுல என்ன சொல்லுவார் சந்யாசம் தேவைங்கிறத அவர் நிரூபிக்கிறது ரொம்ப அழகு விநியாசம் தேவைன்னு அவர் சொல்லி நிரூபிக்கிறார் இல்லையா அது ரொம்ப அழகு ஞாபகம் வச்சுக்கொண்டு இதெல்லாம் சாஸ்திரம் கல்ச்சர் தெரிஞ்சாத்தான் புரியும் அவர் சொல்றார் நமக்கு வாழ்க்கையில் தேவை அர்த்தம் இல்லை காமம் இல்லை தர்மம் இல்லை மோக்ஷந்தான் நமக்கு தேவை இப்போ மோக்ஷம் தேவைன்னா அதுக்கு என்ன தேவை ஞானம் ஞானத்துக்கு தேவை என்ன சாஸ்திர விசாரம் வேதாந்த சாஸ்திர விசார ஜன்யம் ஞானம் மோக்ஷம் ததாது வேதாந்த சாஸ்திர விசார ஜன்யம் ஞானமே மோக்ஷம் ததாது வேதாந்த சாஸ்திர விசாரத்தினால ஏற்படுற ஞானம் தான் கொடுக்கும் நமக்கு வாழ்க்கையில தேவை என்ன மோக்ஷம் மோக்ஷத்துக்கு தேவை என்ன அப்படி கொண்டு வர்றாரு மோக்ஷத்துக்கு தேவை ஞானம் ஞானத்துக்கு தேவை சாஸ்திர விசாரம் சாஸ்திர விசாரத்துக்கு சாஸ்திர விசார வேதாந்த சாஸ்திரத்தை விசாரம் வேதாந்த சாஸ்திர விசாரத்துக்கு தேவை கர்ம நிவத்தின் வேதாந்த சாஸ்திர விசாரத்துக்கு தேவை கர்ம நிவத்தி கர்மாவிலிருந்து விலகினா தான் வேதாந்த சாஸ்திர விசாரம் பண்ண முடியும் கர்ம நிவத்தி இருந்தா தான் வேதாந்த சாஸ்திர விசாரம் பண்ண முடியும் அது மாத்திரமில்ல கர்மாவில் வந்து கர்த்தத்த புத்தி பலப்படுகிறது வேதாந்தாஸ்திர விசாரி பண்ற போது கர்ம பண்ணிட்டு வேதாந்த விசாரம் பண்றது கர்த்திருவத்தி பலப்படுறதுல வீக் ஆயிடுது பிராக்டர் கீதையில சொல்றது நம்ம இங்க பேசல அதெல்லாம் வேற விஷயம் கர்ம நிவர்த்தி வேணும் கர்ம நிவர்த்திக்கு சொல்றாரு கர்ம நிவர்த்திக்கு சன்னியாசம் வேணும் அதனால என்னன்னா கிரகஸ்தாசிரம தேவையில்லை தர்மம் வேணும்னா தான் கிரகஸ்தாசிரமும் வேணும் அர்த்தகாம தர்மம் வேண்டாம் கிரகஸ்தாசிரமும் வேண்டாம் கிரகஸ்தாசிரமம் வேண்டாம்ங்கிறதுனால மாத்திரம் இல்ல மோட்சம் வேண்டி இருக்கு ஆகையினால கிரகஸ்தாசிரமத்தை மண்டல மிஸ்ரே தான் தெரியும் வாங்க கிரகஸ்தாசிரமத்தை சந்நியாசம் பண்ணி அந்த காலத்துல அப்படி அழகா கர்மா பண்ணிட்டு இருந்தாங்க கர்மான்னா வைதிக கர்மாக்கள் அவ்வளவு ரிச்சுவல் பூஜைகள் வைத்திய கர்மா நித்திய அக்னிஹோத்திரங்கள் பூஜைகள் அதெல்லாம் அவர்களுக்கு தான் சொன்ன விஷயம் சொல்ற போது மந்திரமெல்லாம் இருக்காதான் தெரியும் சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கு சங்கராச்சாரிய சொல்ற வாக்கியத்தை சொல்லி சீக்கிரம் முடிச்சுடுறேன் அவேத் தவ அூமங்கிற்கு சொன்னேங்கிற பதம் பூர்ணமதல் டூக்காச்சார பூர்ணம் ஈஸ் இவல் வா இது அப்படி போய்ட்டு பூர்ணமதல் டூள்தான் பிரம்ம அப்புறம் இதம் பூர்ணம் டு பிரம்மவா இதற்கு மேற்கோள் கட்டோபனிஷத் எது இங்கே இருக்கிறதோ அதுவே அங்கும் இருக்கிறது எவன் வேற்றுமைகளை பார்க்கிறானோ அவன் மீண்டும் மீண்டும் எமனையே அடைகிறான் கட்டோபனிஷத் மந்திரம் எதேவேக தமுத்திர இக பூர்ணம் பிரம்ம ததேவ இதற்கு நோட் பண்ணிக்கலாம் அதஷப்த வாச்சியம் அதிக பூர்ணம் அதியம் வாட்சியார்த்தம் பண்ணிக்கணும் அதஷப்த வாட்சியம் இல்ல அதேவ இத இதற்கு இதற்கு காரியஸ்தம் நாமரூப உபாதி சம்யுக்தம் நாமரூப உபாதி அவித்யா உத்ரித்தம் அறியாமையினால் காரிய காரணத்தன்மை தோன்றுகிறது தஸ் மாதேவ பரமார்த்த ஸ்வரூபாத் அந்நதிவ பிரத்யவாசமானம் அந்த தஸ்மாதேவ பரமார்த்த ஸ்வரூபாத் அந்த மெய்ப்பொருள் நிலையிலிருந்து அந்நதிவ பிர பாசமானம் கடவுளுக்கு வேறாக உலகம் இருப்பது போல தோன்றுகிறது அதான் அர்த்தம் பரமார்த்த ஸ்வரூபாத் அந்நதிவ அவபாசமானம் பிரத்யபா பிரதி அவபாசமானம் தத்து எதா ஆத்மானமேவ பரம் பூர்ணம் இதை முடிச்சுட்டார் முடிச்சுட்டு நான் சுருக்கமா சொல்றேன் ஆத்மான அது வேற எங்கேயும் இல்லை ஈஷா வாசியத்துல இன்னும் பார்க்க போறோம் ஆத்மான விதித்வா இதன் மூலம் என்னாச்சுன்னா தன்னை பூரணமாகவும் அனைத்தையும் பூர்ணமாகவும் உணர்ந்து இதனுடைய சாரம் இதுதாங்கிற இந்த மந்திரத்தினுடைய சாரம் என்னன்னா அகம் பூர்ணகா இதம் பூர்ணம் சர்வம் பூர்ணம் அபூர்ணம் நாஸ்தி நாஸ்தியே அபூர்ண அவபாசவத்து அவபாசத்தை நூர்ணா பூர்ணந்தான் இருக்கு அபூர்ணம் கிடையவே கிடையாது பூர்ணமேவ அப்படின்னு சொல்ற போது அபூர்ணம் இல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம் இருக்கு பூர்ணந்தான் இருக்கு அப்படின்னு சொல்றபோது அபூர்ணம் மந்திரம் இருக்குடி அதை கனெக சொல்லி முடிக்கிறார் அந்த மந்திரத்தின நான் இதல்ல அதியோபாதியில வியாபிச்சிருக்கிற சாமானிய பூர்ணமல்ல சாமானியரஹித விசேஷரகித பரிபூர்ணம் நித்தியம் பிரம்ம அப்படி புரிஞ்சுக்கணுமா அத்பூர் அந்த வார்த்தை போடுற அதை விட்டு அத்பூர்ணத்துல போ இல்லாட்டி நம்மளே புரிஞ்சுக்கலாம் சிதாபாச சகிதமான அந்த இருக்கிற எண்ணத்தை விட்டு சுத்த சைதன்யமா புரிந்து கொண்டு அப்படின்னு போட்டுக்கலாம் நமக்குள்ளே ரெண்டா பிரிச்சுக்கணும் இதங்கிறத சிதாபாசனா எடுத்துண்டு அதாங்கிறத யமான் புரு பூர்ணம் ஆதாயிருத்திய அபூர்ணாம் யூஸ் பண்ணிருக்க அபூர்ணம் போடலை நம்ம அங்கிருந்து எடுத்துக்கணும் எதனா அப்பூர்ணாம் அவித் உபாதிசம்பர்க இந்த பிரம்ம வித்தையினால அபூர்ணமா இருக்கிற அறியாமையினால உருவாக்கப்பட்ட அபூர்ணமா இருக்கிற பெயர் வடிவங்கள் அதுல இருக்கிற குணதோஷங்கள் அதனால் உண்டான சம்பர்க்கஜாம் அபூர்ணஸ்வரூபத்தாம் அந்த அபூர்ணத்தன்மையை ஏதையா பிரம்ம வித்தியா இந்த பிரம்ம வித்தியினால் திரஸ்கிருத்த ஏத்தையா பிரம்ம வித்தியா அபூர்ண ஸ்வரூபத்தாம் திரஸ்கிருத்தியெல்லாம் நீங்க அண்மையம் பண்ணா புரிஞ்சு போயிடு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் புரிஞ்சு போய்டு திரஸ்கிருத்திய கேவலம் அவசிஷியத்தே கேவலம் அவசிஷ்யேன்னா எஞ்சி இருக்கான் அந்த பரிபூர்ண பிரம்மனாவே இருக்கான் தஸ்மா ததாச்ச உத்தம் தஸ்மாத்து தத் சர்வம் அபவத் உங்களுக்கு அந்த பிருகதாரண்ய மந்திரங்கள்லாம் ஞாபகம் இருந்தா தான் இந்த அப்படியே பண்ணி சம்பந்தத்தை பண்ணி அப்படி முன்னாடி நிறுத்திடுவார் என்ன சொல்ற பிரகதாரணிக்க மந்திரங்கள் அந்த மந்திரத்தினுடைய சம்மரிதான் இந்த மந்திரம் சொல்லி இப்பேற்பட்ட இத்தனை நேரம் சொன்னதையெல்லாம் பிழிஞ்சு பிழிஞ்சு பிழிஞ்சு பிழிஞ்சு பிழிஞ்சு இப்படி சாரமா சொல்லி இதை அடையிறதா வாழ்க்கையோட லட்சியம் சொல்லி சில சாதனங்களை உபனிஷத்து இனிமே சொல்ல போறது இந்த அத்தியாயத்துல ஆகையினால இந்த இத அடையணும் இதுதான் வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படின்னு அடிக்கடி ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது சிவராத்திரி எதுக்கு வருதுன்னா நம்மங்க சிவராத்திரி சிவனுக்கா ராத்திரி நமக்குத்தான் சிவராத்திரி போது துயிலோம் என்ற வீரதீரம் அரி துயில் போல இருந்து அரித்துயில் போல இருந்துன்னா என்ன அர்த்தம் தியானம் பண்ற மாதிரி பண்ணிண்டு அரித்துயில் தியானம் சமாதின்னு அர்த்தம் அவ்வளவுதான் அரித்துயில் என்ன அர்த்தம் தியானம் சமாதி துயில்வார் என்ன அர்த்தம் தியானம் பண்ற மாதிரி இருக்கும் அடிக்கடி தலை தொங்கும் சிவராத்திரின்னா என்ன அர்த்தம் அந்த ராத்திரி வேலையில சிவத்தையே தியானம் பண்ணிட்டு சிவபெருமானையே சிந்தைக்கணும் சிவம் மங்களம் அத்வைத்தம் அது நெனைச்சுக்கிறதுக்காக இப்ப சிவராத்திரி வந்துடுச்சுன்னா என்ன அர்த்தம் அடிக்கடி ரொம்ப வந்து அந்த காலத்துல எல்லாம் உபன்யாசெல்லாம் இப்படியா நடக்கும் ராத்திரி ஆரம்பிப்பாங்க ஒரு எட்டு ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கு ஆரம்பிச்சா அது போகும் ரெண்டு மணி வரைக்கும் எல்லாம் கூட நடக்கும் இப்போ ஒரு மணியே ஒரு மணி நேரமே தகராறுல இருக்கு அப்படியே போயிட்டே இருக்கு உபன்யாசம்னா நின்னுண்டே பேசுவார் கிருபானந்த வாரியார் அவங்கெல்லாம் மணிக்கணக்காக நின்னுண்டுலாம் பேசுவாங்க இடையில இடையில ஜனங்கள்லாம் என்ன ஆயிடுவாங்கன்னா அப்படி கொஞ்சம் ஒரு டோசா அப்படி வரும் வந்த உடனே என்ன நம பார்வதி பதே கோவிந்தராம சங்கீர்த்தனம் அப்படின்னா கொஞ்சம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாயிடுவான் சத்தம் போட்ட உடனே எல்லாம் கொஞ்சம் மாறிடுவான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வண்டி ஓடி மாதிரி என்ன பண்ணும்னா இடையிலடையில இந்த பல்லவின்னு இதுக்கு பாருங்க அந்த பல்லவி அடிக்கடி பாட வேண்டாமா பல்லவியை ஞாபகப்படுத்தே இருக்கு முதல்ல உன்னை போட்டுட்டு என்னது பல்லவி அணு பல்லவி அப்புறம் என்னன்னா பல்லவி வந்துட்டே இருக்கும் அதனால வழக்கமா என்ன பல்லவி பாடிட்டே இருக்கேன்னு சொல்றோம் அது மாதிரி இந்த பூர்ணமதாங்கிறது என்ன இன்னொரு வகையான மந்திர ரூபமா சொல்லப்பட்ட பல்லவிதான் லட்சியம் இதுதான் வாழ்க்கையில் நீ பூர்ணமாக உன்னை உணர வேண்டும் ஆக இந்த அளவில் நான் இதை முடிச்சு விடுறேன் யகா சர்வோபனிஷதர்த்தா பிரம்ம சா ஏஷா அநேன மந்திரேன அனூத்யதே அதோட நிறுத்தினுட்டேன் இதுக்கப்புறம் சங்கராச்சாரர் இதை பத்தி விசாரம் பண்றார் இந்த பூர்ணாத்து காரணாத் பூர்ணம் காரியம் சொல்லி ஒரு விசாரம் பண்ணி பர்து பிரபஞ்ச மதம்னு ஒன்று இருக்குது அதுதான் இப்போ விசிஷ்டாத்வைத சைவ சித்தாந்த ரூபமாக இருக்குது அந்த மதத்தை பற்றி பேசி கர்மகாண்டத்தை பற்றி பேசி அப்புறம் கடைசியில் முடிக்கிற போது ரொம்ப அழகாக சொல்லி இதை முடிச்சிருக்கார் இதுக்கப்புறம் ரெண்டு பேஜ் பெருசாக இது ரொம்ப ரொம்ப பொடி பொடி எழுத்து கடைசியில் முடிக்கிற போது தஸ்மாத் யதா வியாக்கியாத்தா ஏவ அஸ்மாபி பூர்ணமதா இத்தியசிய மந்திரசிய அர்த்தம் ஆகையினாலும் நான் சரியான அர்த்தம் புரியுறதா மனுஷன் இது படிச்சு அர்த்தம் சொல்லி சொல்றதே இவ்வளவு இருக்கு யோசிச்சு பார்த்து கவனிச்சு ஒரு ஒரு பதார்த்தங்களை பார்த்து கவனிச்சு சொல்றதுக்கு ரொம்ப நிறைய நேரம் செலவாறு நமக்கு அப்பனா இது அனாயாசம் அதான் அந்த முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளேங்கிறாங்களே அதுதான் பெரிய விசாரம் விசேஷம் நீ நீங்க பார்த்தீங்கன்னா இது முந்நூத்தி ஐம்பது நானூறு வருஷம் இருந்தாலும் பண்ண முடியாது அந்த ஸ்பீடு ஃபுல்லோ இருக்கேன் அதெல்லாம் வந்து கற்பனை கூட பண்ண முடியாது நீங்க அதை வந்து என்னென்ன ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்லுவார் படிச்சு பார்த்தாதான் தெரியும் அவ்வளவு விஷயம் இருக்குங்கிறத நான் வந்து எனக்கு புரிஞ்ச அளவில் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கேன் இதுக்கப்புறம் சுரேஸ்வராச்சாரியார் இதுக்கு வார்த்தைகள் எழுதியிருக்கார் இந்த பூர்ணமதகாக்கு வார்த்திக விளக்கம் சங்கராச்சாரிய பாஷ்யத்தை அனுசரித்து நிறைய எழுதியிருக்கார் வார்த்தைக்கு அது தனியாக லட்சணம் ஆகையினால சங்கராச்சாரியார் சொன்னதில் இருக்கிற நல்லது நல்லது சொல்ல விட்டு போனது ஏதாவது இதில் தப்பு இருந்தால் அதையும் சேர்த்து சொல்கிறது அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கார் வார்த்தைகார் பிருகதாரண்ய கோபநிஷத்துக்கு சங்கராச்சாரியர் பாஷ்யம் சின்னதா இருந்தா அவருடைய ஸ்லோகங்கள் எங்கெல்லாம் பெருசா இருக்குமோ இருக்கு பன்னெண்டாயிரம் ஸ்லோகம் எழுதி வச்சிருக்கார் சன்னியாசமா இருபது சன்னியாசம் ஆகணும் படிக்கிறது ஒரு ஒருத்தரையும் பிறந்து பிறந்து சன்னியாசியாவே இருக்கும் அப்படி இருந்தா தான் இதெல்லாம் பண்ண முடியும் அதனால இது ரொம்ப பெரிய விஷயம் ஆனா நமக்கு அதில் என்ன பண்றது அதெல்லாம் இருக்கிற சாரத்தை நம்ம எவ்வளவு முடியுமோ அதை கிரகிச்சுட்டு நமக்கு வேண்டியது சாஸ்திரமா நமக்கு வேண்டியது மோட்சம் ஆனால் நீங்க எவ்வளவு நேரம் என்டர்டைன் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு தேவை ஈடுபாடு இருந்துடுன்னு சொன்னா அப்புறம் வேற எதுக்கும் நம்ம மனசே செல்லவே செல்ல நான் இந்த அளவில் பூர்ணவதாக மந்திரத்துக்கு அர்த்தத்தை நிறைவு செய்துவிட்டு உபனிஷத்துக்குள்ள ஒரு மாதிரி நுழைப்போம் ஈஷாச்சனஞ்ஜீ மாதன இந்த மந்திரம் இப்ப நாம படித்த விஷயங்களுடைய சாரந்தான் முதல் பகுதி அதற்கு பிறகு சில விஷயங்களே உபநிஷத்து சொல்லி கொடுக்கறது முதல் வாக்கியம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் சுருக்கமா சொல்லிடுறேன் இதெல்லாம் ஈஸ்வரன் தான் இதெல்லாம் ஈஸ்வரன் தான் இதெல்லாம் நீ ஈஸ்வரனா தான் பார்க்கணும் சொல்லப்போனா இதெல்லாம் ஈஸ்வரனை போட்டு மூடு அப்படி சொல்றது இந்த மந்திரத்துக்கு நிறைய விதமா அர்த்தம்னு சொல்றாங்க இந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் ஈஸ்வரன் இருக்காருப்பா அப்படி ஒரு அர்த்தம் இந்த பிரபஞ்சத்தை நீ என்ன பண்ணணும் ஈஸ்வர ஜானத்தினால மூடிபடணும் இந்த துவைத்த அத்வைத்தினால நீ கவர் பண்ணிடும் சாரம் என்னன்னா இவை அனைத்தும் பரம்பொருடே அவ்வளவு பரம்பொருளுக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லவே இல்லை இந்த எண்ணம் மனசில் ஏற்படுறதுக்காக இதை சொல்லிக் கொடுக்கிறது உபனிஷத் இந்த அந்த ஞானத்தை நமக்கு வித்தி ரூபமா கொடுத்துடுது வாக்கியம் அடுத்த வாக்கியம் என்ன பண்றது உனக்கு சாந்திய கொடுக்கும் உன்னை காப்பாத்து இந்த ஞானத்தை விட்ட நீ உருப்பிட மாட்டே அம்மா சொல்ல மாட்டாளா நீ வந்து இதை பண்ணினா நல்லா இருப்பேன் சொல்லி சொல்லி பார்ப்பா அப்புறம் என்னென்னு கேடு போன்னு விட்டுவிடுவோம் ஆனால் உபநிஷத்தை அப்படி அடி விடாம திரும்ப திரும்ப சொல்றது இதெல்லாம் உபனிஷத்தினுடைய கட்டளை மாதிரி நமக்கு வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும் சாஸ்திரம் வந்து நமக்கு அன்போடு தான் கட்டளை எடுக்கிறது அன்போடு தான் எடுத்து சொல்லுகிறது ஆ இந்த மந்திரத்தை பார்ப்போம் சங்கராச்சாரியார் இதுக்கு ஒரு முகவரை கொடுக்கும்போது அவர் எல்லா உபநிஷத்துக்கும் முகவரை கொடுக்குற பெரும்பாலும் கர்மாவனால மோட்சம் இல்லைங்கிறதை நிரூபிச்சுட்டு தான் வருவார் இந்த ரிச்சுவலை பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு பரிபூர்ண சாந்தி கிடையாது அதுக்கு நிறைய வரையறைகள் இருக்கு அந்த சடங்குகள் வழிபாடுகள் இது போன்ற கர்மங்கள் எல்லாம் முழுமையானது அல்ல அது ஆபேக்ஷிக்க சாந்தியைத்தான் கொடுக்கும் ஆத்தியந்த சாந்தியை கொடுக்காது ஜென்ம மரண பிரவாகத்தை நீக்காது சம்சார நிவிற்த்தியை தர முடியாது எதா இக கர்ம சித்தோ லோகஹா க்ஷீயத்தே ததா அமுத்த புண்ணிய சித்தோ லோக்கா க்ஷீயத்தே இந்த ரிச்சுவலிஸ்டிக் மதத்தை எங்கெல்லாம் முடியுமோ ஞாபகம் கர்மத்தை கண்டனம் பண்றாருங்கிற வார்த்தையை சொல்றதை விட ரிச்சுவலிஸ்டிக்க வந்து சங்கராச்சாரிய கண்டனம் பண்றாரு சொல்லக்கூடாது ரிச்சுவல்டைய லிமிடேஷனை சொல்லிகிட்டே இருப்பார் சடங்குகளுடைய வரையறைய சொல்லிகின்றே இருப்பார் இன்னும் சொல்ல போனா இந்த உடல் பற்று அகப்பற்று புறப்பற்றை சடங்குகளால் நீக்கிவிட முடியாது அகங்காரத்தை நாசம் பண்ற சக்தி ரிச்சுவலுக்கு கிடையாது அகங்காரத்தை பக்குவப்படுத்துற சக்தி தான் இருக்கே தவிர அகங்காரத்தை அழிக்கிற சக்தி கர்மத்துக்கு கிடையாது தப்பு இல்லையே கரெக்ட் தானே அகங்காரத்தை நல்லா ஒழுங்குபடுத்தும் நல்லா தட்டி சரி பண்ணும் ஆனால் அகங்காரத்தை அழிக்காது ஆகையினால இது அடிக்கடி இந்த சம்பந்தம் சொல்றதுக்காக சன்னியாசத்தை சொல்லுவார் அதாவது கர்மாவினால முக்தி இல்லை அப்படிங்கிறத நிரூபித்து கர்மாவினால முக்தி இல்லாததுனால கர்மம் தேவையில்லைன்னு சொல்லி கர்மன் தேவை இல்லைன்னா கர்மத்தை விட்டுடணுவான்னா இப்போ முறைப்படி எடுத்துன்னுட்டோமே சடங்கு எல்லாம் எடுத்துட்டோமே அதை எப்படி விடுறதுன்னா அதுக்கு ஒரு சடங்கு இருக்குது அதுதான் சன்னியாசம் பேர் விட்டுடு அப்படின்னா அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு இந்த வேதாந்தத்தை படிச்சு ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடை அதுதான் சங்கராச்சார இன்ட்ரோடக்ஷனா சொல்லியிருக்கார் இங்க இப்ப நாம என்ன பார்க்கிறோம் இந்த மந்திரத்தை பார்வோம் இதம் சர்வம் இதம் சர்வம் இதம் சர்வம் இப்பதான் பார்த்தோம் இதம் பூர்ணம் இதம் சர்வம்னா என்ன அர்த்தம் சர்வம்னா எல்லாம் அர்த்தம் அனைத்தும் அர்த்தம் இதம் சொன்ன அபரோக் பிரத்யத்தையா அஸ் அனுபூயமானம் अनुभूयमानं, ரூப கர்மாத்மக்சம் நம்மால் அனுபவிக்கூடிய பார்த்து கொண்டிருக்க கூடிய இவை அனைத்தும் இந்த உடம்பு மனசு புத்தி இந்த உலம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகாஷாதி பஞ்சபூதங்கள் எல்லா வஸ்துக்களும் பிளிவியந்தரிசோப்தரதிர்வாஜுராதித்தியஷந்திரமாநத்திராணி ஆவோஷய வனஸ்ப ஆகாஷ ஆமாவு தானுஸ் மனோ வாக்குமேவிஷி ரவோத் பாங்கும் பாங்கோத்தீ வேதம் வந்து பண்ற விசித்திரங்கள்ல நரிஹே எப்பவுமே நமக்கு இந்த அல்ப இந்த நேரோ மைண்டு குறுகிய புத்தி இருக்கு பாருங்க அதை வந்து கர்மகாண்டமே விரிவுபடுத்திடும் கர்மகாண்டத்துக்கு இந்த சக்தி இருக்கு நிறைய கர்மகாண்டத்தோட வேலையே என்னன்னா நாம எல்லாரும் சங்கச்சத்துவம் சம்பதத்வம் கர்மகாண்ட மந்திரங்கள் தான் அது மந்திரம் சமூகத்தில் தர்மம் வேணுங்கிறதுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து வாழ்வோம் ஒழுங்கா இருப்போம் சட்டத்தை கடைப்பிடிப்போம் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படி சொல்லியே சொல்லிட்டு வரும் ஆனா அதெல்லாம் கடைசியில என்னன்னா என்ன சொல்றது சமூக உணர்வு நாம் எல்லோரும் ஒன்று நாம் எல்லோரும் ஒன்று இவை அனைத்தும் அப்படின்னு சொல்ற போதே மனசுல அந்த சம்ஸ்காரம் இருக்கு நான் மாத்திரம் உலகத்துல இல்ல என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்கான் அதனால்தான் கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொன்னார் தன்னையே உபமானமாக கொண்டு எல்லோருக்கும் தன் மாதிரி தான் மற்றவனும் இருப்பான் அவனுக்கும் சுக துக்கம் இருக்கும் ராகத்வேஷங்கள்லாம் இருக்கும் அவனும் மனசோட போராடுறவனா இருப்பான் அப்படின்னு எல்லாரையும் சேர்த்து சொல்லி சொல்றார் தன்னை மாதிரியே மற்றவனின்னு நினைக்கிறவன் தான் உயர்ந்த யோகின் ஆத்ம பொம்மேனு சர்வத்திர சமம் பசியத்தி யோர்ஜுன சுகம் வா எதிவா துக்கம் ச யோகி அலை இதம் சர்வம் அப்படிங்கிற போது என்ன வேதத்தில் என்ன இன்னொரு மந்திரம் சொன்னேன் அந்த மந்திரம் என்ன சொல்லுகிறதுனா அந்த மந்திரத்திலேயே நமக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும் அந்த லிஸ்ட் போட்டு சொல்றது பிருத்திவி அந்தரிக்ஷம் திசஹா அவாந்தர திசா அக்னிஹி வாயு சந்திரமாயுராதித்ய சந்திரமா நக்ஷத்ராணி நக்ஷத்திரங்கள் ஆபா தண்ணீர் ஓஷதையஹா செடிகள் வனஸ்பதயா காட்டில் இருக்கிற பெரிய பெரிய மரங்கள் आकाशः, आत्मा, ய வனஸ்பேஸ் ஆமாஞ்சம் அத்தியாத் சொன்னது அண்டம் பிரணோ வியானு அஞ்சு காத்து மனோ வாக்ஸ் மனோ வாக் சர்ம எல்லாம் வந்து லோகிய பிராண பாந்தம் இந்திய பாந்தம் தாத்து பாந்தம் அஞ்சா பிரிச்சு சொல்ற மேல்தோல் சர்மமாகும் மஜ்ஜா எலும்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜ எலும்பு நரம்பு தோல் மாம்சம் கொழுப்பு எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் இதெல்லாம் வந்து கர்ம காண்டத்திலே உபாசனா காண்டத்திலே இந்த சம்ஸ்காரம் இருக்கு அநாயசமா புரிஞ்சுப்பான் இதகும் சர்வம் இதம் சர்வம் இந்த பிரபஞ்சம் என்னன்னா இருக்கப்பா பஞ்சதா விபக்தம் பாங்கம் இது பேர் பாங்க உபாசனை ஒன்று நமக்குள்ள ஆயிரம் பிரிவிருந்தாலும் நாம் எல்லோரும் அடிப்படையில் ஒருவரே ஒரே தத்துவமே இப்ப இதம் சர்வம் இதம் சர்வம் உபனிஷத் சொல்லுகிறது ஜகத்யாம் ஜெகத்யாம் சங்கராச்சாரியில் ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் இதுக்கு ஸ்வரம் எல்லாம் இருக்கு இந்த இஃகுன்னு தான் சொல்லணும் அதுக்கு ஒரு தனி சூத்திரம் இருக்கு பானனிய சூத்திரமே இருக்கு எல்லாம் அதனால மந்திரத்தை சொல்லி இதுக்கு பதஞ்சொல்லி கிரமஞ்சொல்லி ஜட்ட சொல்லி ஹனஞ்சொல்லி அதுக்கப்புறம் இதுக்கு மந்திரார்த்தங்களை படிச்சு சங்கர பாஷியம் படிச்சு ஆனந்தகிரி டீக்காவை படிச்சு வித்யானந்திரி டிப்பணிய படிச்சு அதுக்கப்புறம் வேற ஏதாவது அந்த ஜானத்துல திருடமா இருக்கோம் இல்லாட்டி வேற விற்பிலே வரும் இப்ப இதம் சர்வம் இதம் சர்வம் எத்கிஞ்ச ஜகத் பிருத்திவியாங்கிற வார்த்தை இது ஒண்ணு ஜகத்து எத்கிஞ்ச ஜெகத்தியாம் ஜெகத்துங்கிற வார்த்தைக்கு பிரபஞ்சம் அனைத்தும் சர்வம் பிருத்தி ஜகத்தியாம் எதற்கிஞ்ச ஜகத் இந்த வேதத்தோட உபயோகம் வந்து இந்த அதோட ஸ்டைல் அது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும் எச்ச கிஞ்சி ஜகத் சர்வம் திருஷ்யத்தேபி சொன்னே இதுல ரொம்ப அழகான பௌருஷன் எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா மகாநாராயண உபனிஷத்து இருக்க ஒண்ணு அதில் அந்த ஈஸ்வரனை பத்தி பேச ஆரம்பிச்சாசி மகா உபனிஷத்து ஆரம்பிக்கிற போது நீங்க அந்த வேதத்தை புரியாட்டா கூட சில பேர் ஆனந்தமா இருக்கும் அந்த வேதத்தோட காம்பீரியம் அப்படி அம்பே புவனசிய மத்தியோ மஹிஜான் गर्भे अंतः सर्वं சுக்கேண ஜோதிபும்ஷிசமிரவிச்சரே அந்த யுதும் சம்பவிச்சைவா அே நஷேதூத்தியமா இஷமன் எத்தங்க ஹம்ச்சிவீம்ச்சேனிஸ்தபதி தேஜசிராஜசிரேஜோவியே பரமே பிர प्रसूता, प्रसूती, எசூத்த ஜகூதி தோயீன் வச்சசர்ஜூமியதோஷீ புருஷான் பசூகிபூத்தரா அரநீயசும் பராம்யன் மோம்தவியமனந்த ஊப்பணம் தமசப்தது சத்தமா பரமீன இஷ்டூத்தம் பஹுமான தூரிய சந்திரமா துக்கிரம்திரம தே நிமேஷா ஜி விருஷா தீ இவ்விழ கலா முத்தோரா மே கிட்டத்தட்ட பதினஞ்சு மந்திரங்கள் ஆரம்பிக்கிற போது ஈஸ்வரனை பத்தி இப்படி அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கும் ஆனஸ்தலாந்திர மாஸ்புரத்து எப்படி ஸ்ரீருத்ரத்தை சொல்லி அபிஷேகம் பண்றவோ சிவருமான நினைக்கிறோம் அப்படியே இதம் சர்வம் அப்படின்னு இதம் சர்வம் நாலு பாத்திரம் இல்லை அந்த இதம் சர்வம் போதே என்னாகணும்னா எல்லாம் மில்கிவே எத்தனையோ இருக்கான் சயின்ஸ்ல எனக்கு அரையில ஒருத்தர் சொன்ன இத்த தான் நம்ம பார்த்து இருக்கோம் எத்தனையோ பர்சென்ட்ல வந்து நாம கொஞ்சம் தான் நாலஞ்சு பர்சன்ட் தான் உலகத்தை பார்த்துட்டு இருக்கோமா அண்டவெளியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன நுண்ணிழை கதிரின் மின்னணு வழியா வருந்து பறும்போது எவ்வளவு தூசி வரும்போது பார்த்தா தூசி பறக்கிறது தெரியுது இந்த வெயில்ல அதுல எவ்வளவு பறக்கிறது அது மாதிரி எத்தனையோ உலகங்கள் அண்டங்கள்லாம் சுழண்டுருக்கான் அதுல ஒண்ணுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இது என் வீடு என் குடும்பம் என்ன நியாயம் பாருங்க அதான் இந்த மனசு விரிஞ்சா தெரியும் விரியற போது என்னாகும்னா இந்த அல்ப புத்தி எல்லாம் போயிடும் இதம் சர்வம் எத்கிஞ்ச ஜெகத்தியாம் ஜகத்து ஜகத்தியாம் இந்த பிருத்திவ்யாம் ஆச்சாரியுடைய வாக்கியத்தை சொல்றேன் ஈஷா வாசியம் ஜகத்தியாம் ஜெகத் தத் சர்வம் சர்வம்ச்ச ஜகத்தியாம் இங்க இருக்கிற மிச்சம் மீதி இல்லாமல் இங்க இருக்கிற அணு துழி சின்ன என்ன அணுவா இருந்தாலும் சரி மகத்தோ மகியான் அணுவுக்குள்ள அணுவாகவும் மகத்துக்குள்ள மகத்தாகவும் இந்த பிரபஞ்சம் அனைத்தும்னு அர்த்தம் ஜகத்து ஜகத்தியம் எத்கின்ற ஜகத்து ஜெகத்துங்கிற வார்த்தைக்கு சாதாரண அப்படி அர்த்தம் சொல்றது உண்டு ஜாயத்தை கச்சதி இது ஜகத்து தோன்றுகிறது போகிறது வருகிறது போகிறது வந்து போயிட்டே இருக்கு தாத்தா வந்தார் போயிட்டார் பாட்டி வந்தார் போயிட்டா அப்பா வந்தார் அவரும் போயிட்டா அவரும் தாத்தாவானார் அப்படி தானே சொல்லணும் தாத்தா போனார் பாட்டி போன அப்பாவும் தாத்தாவும் ஆனார் அவரும் போனார் இவன் நம்ம மாத்திரம் என்ன போறோம்னா வந்துட்டோம் போக போறோம் மனசுதான் இல்லை என்ன பண்றது போய்தான் ஆகணும் இல்லை இவ்வளவு எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சு எல்லாம் சம்பாதிச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அனுபவிக்கலாங்கிற போது என்னெல்லாமோ ப்ராப்ளம் வருதேன்னா அதுதான் போறோம்னு அர்த்தம் போயிட்டுவான்னு அர்த்தம் பண்ணதெல்லாம் போறோம் போயிட்டு வாப்பா ஏன்னா நமக்கா அப்பத்தான் மனசு வருது நான் வந்து எல்லாம் சிரமப்பட்டு அனுபவிக்கணும்னு நினைக்கிறவோ பகவான் எனக்கு வந்து கொண்டு போகணும்னு நினச்சு இந்த பகவானுக்கு கண்ணு கருணையே இல்லைன்னு பகவானை நினைக்கிறோம் நான் இது பகவானுடைய லீலா வினோதம் மணி முடிச்சு விடுறேன் இன்னைக்கு ஆஹா இதம் சர்வம் ஈஷா வாஸ்யம் ஈஸ்வரனாக பார்க்கணும் வாஸ்யம்னு சொன்ன இந்த நிறைய பேருக்கு ஈஷா வாஸ்யம் ஆவாஸ்யம் வாஸ்யம் அப்படின்னா ரெண்டா பிரிக்கிறாங்க ஆகையினால எல்லாத்தையும் என்னன்னா கவர் பண்ணு நம்ம வேஷ்டிக்கே பேர் அதுதான் வந்தது வஸ்திரம் இந்த தாத்துல தான் வந்தது ஈஸ்வரனாக பார்க்கணும் ஈஸ்வரனாக புரிஞ்சுக்கணும் எல்லாமே பூர்ணம்னு சொன்னோம் இல்லையா அதே இன்னொரு பாஷையில இப்படி சொல்றோம் நாளை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த அளவுல நான் பூர்த்தி பண்றேன் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி भेद பேதவினே வியோமத்யாப்த देहाय தட்சிணா மூர்த்தையே நம மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ாஹுநாமி